தொள்ளது நோயாளியிடமோ அல்லது ஆமீன் கூறுகிறார்கள் என்று நபிசல்லாக அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் கணவர் அபூ சலமாரதியாகவும் அவர்கள் இறந்தபோது நான் நபி சொல்லாகும் அணிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து இறை தூதர் அவர்களே அவர்கள் கூறினார்கள் அதை நான் கூறினேன் அவரை விட சிறந்தவரான முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை எனக்கு அல்லாஹு துணையாக்கினான் முஸ்லிம் ஒன்பது ஒன்று ஒன்பது துவாவின் பொருள் இறைவனே என்னையும் அவரையும் மன்னிப்பாயா அவரை விட சிறந்த துணையை எனக்கு ஏற்படுத்துவாயா